வித்சம் பெரிய பெரிய அங்கே திரோண நிறத்துல வித்யாபியாசம் பண்ண திரோண எதிர்ச்சியா வந்த அந்த தேசத்துல இருக்க பிடிக்காம பிராமணனே குழந்தை பால் கேட்டுது அந்த பால் ராஜா விட்டு குழந்தை சாப்பிட வால் துரோணருடைய குழந்தை காட்டான் அரிசி அவ கரைச்சு ஒரு தானம் அக்னிஹோத்திரிகளுக்கு கோதானம் பண்ணி அக்னிஹோத் சாயங்காலம் அக்னிஹோத்தம் ஜோதி அக்னி சுவாஹ் பண்ணினாலையான அதனால வர புண்ணியம் சசாதன பூமி முழுக்கான பூதானத்துல கிடைக்காதான் இதுல கிடைக்கும் பெரிய புண்ணியம் சத்தான புண்ணியம் என்ன பண்ணின வித்யாபியாசம் பண்ணி வச்சா வித்தியில பாரங்கத்தாளா போயிட்டாள் இவாள் நன்னா கத்துக்காடானு பரீட்சை பண்றதுக்காக என்ன பண்ணின கிருத்திரிமமான ஒரு பாசம் கல்லிக்காக்கானு ஒண்ணு அதை கலர் கொடுத்து ஆடமரத்தனுடைய நுணியில வச்சு ஸ்பிரிங் வச்சு முடிக்க விட்டார் தெரியாம கர்ணன் இவ தர்மபுத்திரமன் இன்னும்லித ராஜகுமார கொண்டு பட்சி உட்காண்டிருக்கே இது நாள் அடிக்கணும் ஆ நாள் முதல்ல தர்மபுத்திரும் தர்மபுத்திர நாளெல்லாம் ஏற்றி அம்மெல்லாம் வச்சு எப்படி பார்த்தார் கூப்டர் என்ன என்னையும் அக்டோபர் உடனே இப்படி ஊசரா கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு காரணங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவன் வந்து இந்த மரம் இல்ல அடுத்த தோப்பு கூட தெரியல அதிகமா சமூகத்திற்கு மேல போட்டவன் உடனே அப்துனை கூப்பிட்டு காட்டாள் என்ன எல்லாரும் தெரியறாள முப்பது அமாவா வந்துடும் சாத்தியப்படுமோ உடனே அவங்க போய் கட்சி அணைச்சா அந்த லட்சியத்தை தான் கண்ணுக்கு புரியணும் அவன் தான் லட்சியாத்தாஜோடு ஆசீர்வாதம் பண்ணினா இப்படிதான் அதெல்லாம் பெரிய சரித்திரம் அறக்குமாளிகளை குளித்தபோதுதான் இவ்வாளுக்கு தெரியாம போட்டா அப்படி ஏக சக்கரவரீங்கிற பட்டணத்துல போய் அங்க வசிச்சு அங்க வசிச்சேன்னு சொன்னா ஷம்பித்திரே ஆவரன் அகிலை பிரதீகை புத்தோம உணர்ந்த போஷு பேரிடம் வரதான் இருபது பாதி என மகான் கொடுத்துறதா பீமனுக்கு பாதி இவன் அஞ்சு பேர் சாப்பிடறதா நாலு பிள்ளைகள் குந்தி அத்தனையும் சாப்பிட்டு கழுத்து மட்டும் சாப்பிட்டு என்ன ஆச்சு இந்த பையங்கள் எல்லாம் விரட்டினானே தேசத்தை விட்டு இன்னும் ஒரு மடங்கு உடம்பு பெருத்து போச்சுட்டா ஆகண்டம் அபியவஹரன் இருக்கிறதுனா இந்த அசட்டு திருமணம் திருமணில்ல நல்ல பலிஷ்டனா ஆயிட்டாங்கிற அகிலை பிரதீகம் அவயவத்துக்கு பேரு அங்கம் பிரதீகோயவரகாரன் புத்திரோருதொத்த போஷ இப்படி ஆனந்தமா வசிச்சுருந்தாள் அங்கு ஒரு அசுரண வசம் பண்ணினார் தீமன் அந்த தேசத்துக்கு ஒரு நன்மை பண்ணா சா அதுக்குள்ள போனா ஏதாவது கேமம் உண்டாகவும் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்ததை நீக்கினார் நீக்கி விட்டு இருந்து வீட்டுல போய் வசிச்சாள் கும்பகாரஸ்யே சதா எல்லாரும் பாண்டங்கள்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கொட்டா போட்டிருந்தான் அதுல போய் திரும்ப திரபதன் அவா தேசத்துல திரௌபதிக்கு திரௌபதியை அர்ஜுன் ஆசையான் அர்ஜுன இந்த அறக்குமாளிகளை குளிச்சுட்டான் பாண்டவாலைன்னு ஒரு வதந்தி காதலப்பட்டது அதை நம்ப இல்லையான் ஏன் நம்பல்ல எங்கேயாவது அவா பகவான் உபாசிக்கிறவாள் பிராமண அனுகிரகம் உள்ள குடும்பம் அந்த குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வராது துருமன தோஷம் எங்கேயாவது இருப்பாள்னு காதய தெரிவிப்பதற்காக ஒரு வழி கண்டுபிடிச்சானாம் திருபத மகாராஜா திரௌபதியினுடைய அப்பா என்ன பண்ணினான் நாள் உருவீரன்னாலையும் ஆகர்ஷணம் பண்ண முடியாத ஒரு பெரிய வில்ல பந்தயமா ஏன்னா இந்த வில்லாளியான அர்ஜுனன் எந்த தேசத்துல இருந்தாலும் அவன் காதலப்படும் அவனுக்கு இங்க வந்து அதை பார்க்கணும் இதுல தான் ஆகர்ஷம் பண்ணணும்னு வேகம் வரும் அதை பந்தயமா வச்சா பிச கிருத்ரிமம் ஒரு பெரிய ஆகாசத்தை அளாவின ஒரு யந்திரம் அதுக்கு சித்தும் கம்பி போட்டிருக்கு அந்த யந்திரத்துக்குள்ள ஒரு மத்தியம் அந்த மத்தியத்தை கீழே மஞ்சள் ஜல இத பார்த்துன்னு அடிக்கணும் அஞ்சு அம்பு அஞ்சு அம்புக்குள்ள ஒரு தடவை ரெண்டு தடவை தடவை தடவை எல்லாத்துக்கும் கழவர் நமக்கு ஆனாலும் அப்படி வந்து இருக்க முடியாதவர்கூட பெரிய கோஷ்டி இதுல இவா காதல இது பட்டுது பிராமண வருஷம் பூண்டு அஞ்சு பேருந்து எல்லாரும் ராஜாக்கள் ராஜகுமாரா வந்த இடத்துல அவளுக்கு அவ குழந்தை வரது ஒரு நாள் பார்த்து அந்த இதழ ரங்கத்தில் வருவனவள் இப்படி பதினஞ்சு நாளா நடந்து பதினாறாவது நாள் லக்னம் பார்த்து வச்சிருக்கா ரூபதி பூஷியாய் திவ்ய வஸ்திரம் திவ்ய கந்தம் திவ்ய மாலை கையில மாலை எடுத்துன்னு வராய் பார்த்துட்டு ஒரு ராஜாக்கள் என்ன நினைச்சானா இந்த பந்தயம் இல்லாம இருக்கப்படாத நினைச்சானா பந்தயம் இல்லாம இருந்தா என்ன உங்களுக்கு போடுவோம் அதுகளுக்கு ஆசே இப்படி தான் தோணித்துதான் அது வந்து உடனே திருஷ்டன் அந்த ரங்கத்தின் மேல மண்டபத்து மேல ஸ்டேஜில் ஏறி அவன் நின்னது தேசம் போல உச்சைவரத்துல சொன்னானாம் திருஷ்டியும் திரௌபதியுடைய தமையன் சொன்னானாம் என்ன சொன்னான் ே பூபய சேதிரேணை சோமச்சரை சமேத இதோ வில்லு இருக்கு இதோ அஞ்சு பானங்கள் இருக்கு ராஜாக்கள் எல்லாம் கேக்கணும் இந்த அனாரம்யமான இந்த வில்ல வந்து நாணேத்தி இந்த அஞ்சு அம்புல அந்த சுத்தின் இருக்கிற யந்திரத்தை கீழே தள்ளனும் மத்திய யந்திரத்தை ஆறு தழுறாளோ அவா என் சகோதரி அடையலாம் நபுனுஷா பிரவீமி நான் பொய் அப்படி செஞ்சவன் யாரா இருந்தாலும் கொடுத்துறேன் தங்க ஏன்னு சொன்னால் உடனே ஊத்தனா போய் ராஜா பெல்லாம் அவனும் வந்து போனான் சுரையும் முடியல எல்லாம் அடிபட்டு அடிபட்டு ஆஸ்பத்திரி தூக்கு ஆகிடுது அப்படி அப்படி பல கோஷ்டி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆன உடனே பஞ்சபாண்டவாள் அப்படி சாம்ப பூத்த நெருப்பு மாதிரி இருக்காள் சுவாமி வந்துருக்காளுங்க பலராமனோட பலராமனை கூப்பிட்டு ஜாடையா காட்டினாலும் அதோ பிராமண கோஷ்டியில பாத்தியா தோஷம் போட்டுருக்காளே சசம்சராமாய ம் சூ பாத்யா தர்மபுத்திரன் அர்ஜுனன் காத்துக்கிட்டு பலராம சுவாமி சந்தோஷப்பட்டா அஹா நம்ம குழந்தைகள் பாண்டவாள் நன்னா இருக்காளே காட்டாலே ஞானையா எவ்வளவு அழகா பேசிக்கலாழ்வாரு சில அழகு ரகசியம் பேசினா கூட ரகசியம் ஆயிடும் தெரியாம சொல்ல வேண்டாமோ அது அதுக்கு ஒரு சாமர்த்தியும் அப்படி அழகா சுவாமி சொல்லி பலராம சுவாமி புரிஞ்சு நட்டாடினா காலால போய் வெள்ள அம்மி மாட்டினா இழுத்தான் இழுத்து கொண்டு இதுல உழுந்து பூட்டுற சமயத்துல ஒரு உளுந்தளவு இருக்கிற போது பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுது அடிச்சா இவன் மூவா கட்டில அடிச்சு அப்படியே விழுந்தானாம் தாடி தோட்டோர் மெல்லாக்க விழுந்தானான் உள்ள நாலு பயில அவன அண்ணன் அழிந்து போட்டான் அண்ணன் அங்க ஊருக்கு அப்புறம் இங்க இருப்பான் மறு போட்டான் மகாவீரம் அவன் அங்கேருந்து வந்து காலால் அம்மீ நாண கட்டி இழுத்து கொண்டு பூட்ட போது ஒரு கள்ளளவு ஊட்ட வேண்டிய சந்தோஷ பட்டுன்னு அடிச்சது அப்படியே மெல்லாக்க இவனு விழுந்தான் உத்தானது அடிபட்டு கீழப்பட்டுவன் விழுந்துட்டான் இவனும் பரம்பு செல்வாந்த கர்ணாம் பிரவரோ ஜமா எல்லா ராஜாக்களும் வந்தாச்சானு காட்டானா கர்ணன் எழுந்திருந்து ஆயிடுது நாளா உடனே கர்ணன் விழுந்திருந்தான் நினைச்சாலும் திரௌபதிய கல்யாணம் நினைச்சாடா கர்ணன் செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சாலாச்சு திரௌபதியை கல்யாணம் எந்திரம் தள்ளி விடுவான் நடக்கல ஏன் மகத அனுகிரகம் ஈஸ்வர பிரசாதம் இல்லை காரணம் அனுகிரகம் அனுகிரகம் சண்ட உயிரோட இருக்கிற மட்டும் யுத்தம் பண்ண மாட்டேன் சண்டை போட்டா கீழே எல்லாரும் போன பிறகு பன்னெண்டு மணிக்கு தனியா பீஷ்மர போய் பார்த்து போனா அதுதான் நீட சேர்ந்து மனித காய் எனக்கு ஆனா அது உன் பேருந்து தப்பு இல்லை ஒரே ஒரு தோஷத்தான உனக்கு இது மாதிரி பிரபட்சி ஏற்பட்டது கர்ணன் சம்ஸ்காரம் இல்லாத அம்மாட்ட பிறந்தையோ இல்லையோ அதான் காரணம்னா விவாக சம்ஸ்காரம் இல்லாம பிறந்தோம் இல்லையோம் சொன்ன புண்ணியம் சொல்லல எல்லா ரிஷிகளையும் சேர்ந்த சொன்ன புண்ணியம் இது பாரதத்துக்கு மகாப்பிராஷ்டித்தமா சொல்லிட்டா என்னாவுக்கு என்னாவுக்கு ஒரு ஆவர்த்தி பாரதம் கேட்டுட்டா இது பெரிய மகாபிராய்சித்தமா பெரிய புண்ணியம் இருந்தான் இது கிடைக்கும் ஒரு மணி அரை மணி கேட்டா கூட போடும் அந்த புண்ணியம் நம்ம ரசிக்கப்படும் அப்படிப்பட்ட என்ன நினைச்சா எல்லா பாண்டவா நிச்சயம் அந்த யந்திரத்தை கேள் கல்லிவிட்டான் திரௌபதிய கல்யாணம் மண்ணினுட்டானே நரசு பாண்டவெண்கோஷி லரிக்காளி வா திருவா சூதம் பிரதிஜம் அத்தியோமா தாக்கு அங்கு வில்லாளிகளெல்லாம் மனசுல இருக்கிறேன் ரூபதி நமக்கு இல்லையா எல்லாரும் அது கரணம் இருந்தது என்ன பண்ணினா போய் அப்படி வட்டுக்குன்னு பாக்கி பேர் மாதிரி பண்ணலோட கொண்டு வந்து ஒரு ரோமம் ஒரு கேஷம் அளவு கிட்ட வரபோது பட்டு நடிச்சு என்னாச்சு போய் நானேத்தரபோது திரௌபதி மண்டபத்தில் இருந்து கத்தினாளா அதுக்குள்ளே இவன் வீழ்த்து விட்டானா என்ன கத்தினா திருவாசு வாக்கமுகம் வரையம் நான் தேரொட்டி மகன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வில்ல போய் ஆரோபணம் பண்ணக்கூடாது நாளாம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் வில்ல தூக்கி வச்சு எந்தா உன் கல்யாணம் வானா உன் வில்லு வானாண்டி போடின்னு மறுபடிய இருந்த என்னச்சு ராஜாக்கள்லாம் மத்தியான சாப்பாடு கர்ணன் இப்படி ஆன போது நாமெல்லாம் எந்த ஊரே ஒரு காலம் இருந்து போட்டுடா ஊருக்கு போட்டு கர்ணாத்ய விஸ்ருதா தான் ഭയാകുലാം നമ്മളെ കീഴഹല്ലില്ല നമ്മളല്ല എന്നെ പണിടുമോന്ന് എല്ലാവരും ചതുർഭീരപിനാപഷ്യന്നി വിനം രമകപങ്കജം ഇല്ല ഇന്നമേ കണ്ണാല കൂട പാകബടാതെ കീഴഹുന്നിന്റെ പറന്നുടാണം ചതുർഭീരപിനാപഷ്യന്നി വിനം രമകപങ്കജം ഇപ്പടി பிராமணாளுடைய கோஷ்டியிலிருந்து அர்ஜுனன் வந்திருந்தான் துக்கின் பிராமணாள்ல யாராவது சக்திருந்தா ஆரோபணம் பண்ணலாமா காட்டான் உடனே தஷ்டத்து வந்திருந்தான் பிராமணன் மட்டுமில்லை பிராமணனோ க்ஷத்யனோ வைசியனோ சூத்ரனோ யாரா இருந்தாலும் பிராமணோ வாசராஜன்யா நாலு ஜாத்தியில ஆறா இருந்தாலும் போரும் நான் ஜூட்டினா போறும் நானும் எந்த தள்ள வேண்டாம் நானா கொஞ்சம் வரைக்கு வச்சா பரீட்சையே எஸ்எல்சி இல்லையா இஎஸ்எல்சிங்கிற பாருங்களா அது மாதிரி யாவது ரொம்ப நாள் இந்த மேலே நினைச்சு அப்புறம் தான் தெரியாத அவங்க நான் போயிருந்தா தான் எனக்கு தெரியும் விஷயம் இருக்கே அதனால நினைச்சேன் அதெல்லாம் இல்ல கீழே இது இதெல்லாம் வரணுமா நம்ம தேசத்துக்கு நம்ம இருக்கணும் யாருக்களுக்கு சந்தேகம் தியாகம் பண்ணாலும் ஆழ்றாங்க பதவி கிடைக்கு நம்பி உற்பத்தி விற்பமா உப்பாத்தி வச்சிருக்கோம் நம்ம சாஸ்திரம் படிக்கணும் படிச்ச வாழ் பேச்ச கேட்கணும் அதுதான் இப்ப தேவை பாக்கி எல்லாம் இருக்கு நம்ம தேசத்துக்கு புரிஞ்சு கொடுத்தோம்னா நல்லாதமா நம்ம தேசம் நல்லா ஆயிடும் ஏன்னா பாக்கி தேசத்துக்கு நாத்தங்காலுக்காக பயிர் நடக்காக இடம் நாத்தங்கால் சொல்றது அது மாதிரி தர்ம கேத்திரம் இதுல இருக்கிற தர்மம் தான் பாக்கி தேசத்துக்கு எல்லாம் ஆகாரம் போடணும் அப்படிப்பட்ட தேசத்துல தர்மம் குறைஞ்சு போச்சோம் டாமில் ஜலம் இல்லையா அப்புறம் என்ன விடுறது பேசாம இருக்கோங்களா உபவாசம் அது மாதிரி இங்க தர்மம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஜலத்து இருக்குமோ தர்மத்தை நம்ம தேசம் ஆறா இருந்தாலும் இந்த நாலு ஜாத்தியில ஆறாலும் சஜ்ஜம் பண்ணினா நானும் போடுறோம் ஓடி வந்து காரால முடிச்சு கையால இடது கையால விழுத்துல விழுத்து சில மக வந்து நாக்கால அடிச்சுறா மாலையே என்னமா ஓட்டுறாங்க நாக்கால இப்படி அடிக்கிறான் என்னடா பண்றேன்னா இல்ல இல்ல உதட்ட தோட்டங்கிற உதத்த தோட்டையா இந்த உதட்டல பிராணாயம் பண்ண சொல்ல உதட்ட அதப்படாது உடனே என்ன பண்ணு வந்த அழகா சொல்றாரு அர்ஜுனம் வந்து நல்ல பிரதம் மூணு தடவி நமஸ்காரம் மணி மறுபடி இன்னொரு நமஸ்காரம் போகுமா நூறு கோடிஸ்ரீகண்ட ஏற்பட்ட பாவம் போகுமா மகாதேவோ மகாதேவான் சொன்ன கோட்டையோ அகமியா கோட்டய சத்திய பிரயமாத்தனாத் த அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் நமஸ்கரிச்சு போபால்லாம் வியாசம் தெய்வ பலம் இல்ல தெய்வ பிரார்த்தனம் இல்ல தெய்வ நமஸ்காரம் இல்ல அதனால காரியம் ஜெயிக்கல்ல அர்ஜுன என்ன பண்ணினான் கரோது ஈசானம் பரதம் பிரபும் நமஸ்காரம் பரமேஸ்வரனுக்கு நமஸ்கரிச்சு விட்டு கோபாலம் பண்ணிவிட்டு அந்த வில்ல எடுத்தானா எடுத்து ஒரு நான் ஊட்டி ஒரே பானத்தினாலே அந்த லட்சியத்தால ரெண்டு கே விட முடியாது இவாவஜ பிரச்சம்ஜிரேஜரா மஹான் புஷ்பாணி பணி திவ்யேவூர் தேவேந்திரன் புஷ்பத்தை கொட்டினான அர்ஜுனன் தலையிலே ராஜாக்கள்லாம் ஒரே நாதம் பிராமணம் ஒரே குதிப்பு நம்ம கோட்டியில் இருக்கிற பிராமணன் ஜெயிச்சு விட்டான்டா அப்படி ஒரு உற்சாகம் எலெக்சன்ல ஜெயிச்சா ஊதரா பாருங்க தெரியும் ஜெயிச்ச காரா அல்லது பணம் கட்டினது நஷ்டமான காரா புரிய ஆறம் என்னமா குடுப்போம் தெரியுமா ஒரே சமாஜம் அதி மகா நாதா ஏன் கடற்கு மகத்தான நாதம் இன்னொரு ஆஷ்டியம்னா திரௌபதி ஓடி வந்து அப்படின்னு கழுத்துல மாலையே பொண்ணு போடுறா அவன் அப்பாவை கேட்கல அண்ணாவை கேட்கலன்னு தேசத்துல பாக்கலாம் வேற தேசத்துல பாக்க முடியாதுன்னு இருந்தா அஞ்சு வருஷமா வந்து அறங்கறான் காலம்பறை எட்டு மணிக்கு கல்யாணம் ஆனதே கைய புடிச்சு அவனோட பரவிட்டு வரைக்கும் கூட்டுறாண்ண உப்பையும் மொளாபடியும் அப்பலா சீன் பரவி கூட்டுறாங்க அவனை நம்பி பரவிட்டு போறாள் இப்படி ஒளி தேசத்துல போவாளா ஒவ்வொ மாட்டாள் நெஞ்சி மூணு மாசம் மாசம் அப்புறம் கட் அவுட்னு ரா திறந்து வேலை நடக்குறது ராத்திரி சேகமாக்குற மாதிரி பூமியுமே வாங்கி கொடுக்கறோம் அதெல்லாம் விவாகரத்துக்கு என்ன பார்வையோ நம்ம பெருமையை புரியணும் என்ன இப்படி ஒரு ரூபம் கிடைக்குதுன்னு உடனே பிரபாதமான கோபம் வந்துச்சு ராஜா கிடக்கலாம் பிராமண ஒன்னும் மரபடாது பிராமணக்கு தெய்வம் அவன் ஒண்ணும் நெருப்புல போட்டுவோம் துபதனின் தூக்கி தீயில போட்டுவோம் அது என்னவா நம்ம எல்லாம் விட்டு அவன போய் வரிச்சா இப்படிதான் பேசினா துபதன் ஊழியா எல்லாம் ஆயுதமும் செய்யுமா வந்ததே பிராமணால போய் சரணமா அடைஞ்சான் ஏன் அடைஞ்சான் இல்லன்னா என்னன்னா சமார்த்தி பிரத்யபத்யதா குழந்தை கல்யாணத்துல சண்டை வந்ததுன்னு இருக்க கூடாது மங்களமா நடந்ததுமான் வந்து பிரார்த்திச்சா நீங்க பயப்படாதீங்க அடைஞ்சலா இருக்கும் அதுக்காக இலையை உறுதி அடிச்சானா அர்ஜுனன் கூப்பிட்டு ரகசியமா சொன்னானா சிம்மநாதன் குடும்ப பூர்வஜேக சிம்மநாதன் பண்ணிவிடாதீங்களோ எல்லாருக்கும் பீமன் தெரிஞ்சு போடும் இப்ப தெரிய வேண்டாம் நாள் போக உடனே நோமேஜா ஜயசல்யோ உடனே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் சல்யனுக்கும் பீமருக்கும் யுத்தம் யுத்த யுத்தம் நடக்கிறது அல்லது விஷ்ணுவா இந்திரனா வர்ணனா யமனாஸ்வரனா ரெண்டு பேரை தவிர என்ன உலகத்துல மனுஷன் ஜெயிக்க முடியாது ஒன்னும் இந்திரன் ஜெயிக்கலாம் ஒண்ணு பரமேஸ்வரன் ஜெயிக்கலாம் மூணாவது அர்ஜுனும் ஜெயிக்கலாம் அர்ஜுனோ அவ பிராத்தாக்களோட அர்ஜுனோட ஜது கிரகத்துல அரக்குமாடிகள சாம்ம்பலா பூங்காள் அர்ஜுனன் இல்ல ஞாரி கம்பதாஜுனோ விவகார அது பினாக்கியான பரமேஸ்வரன் கங்காதரனா அல்லது சாம்பலாகாத அர்ஜுனா அகங்கரணோ திவிஜஸ்ரேஷ்டா நான் பிராமணன் தான் பிரம்மாஸ்திரம் தெரியும் போது வச்சிருந்து சாஞ்சந்தி புன்சுருப்போட பேசினானா அனாயாசன அவனோட ஏதோ பயந்து இருந்து என்ன பண்ணி விடனோ பேசலையா துஷ்கோத்யாத உன் சுருப்போட சொன்னா நாம் பிராமணன் தான் சக்தி இருந்தா பாரு பிராமணாவை நான் சண்டை போட்டா எங்க குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும் நானும் அப்படின்னா என் முதல்லயே போயிருக்கானே இது அருகே அபாவை விரச்சுகின்னு யாரா இருந்தா இருக்கட்டும் நமஸ்காரம் பண்ண பிராமணாலேன்னு சொல்லிட்டு அவங்க ஊரு போட்டானா அங்க எல்லாச்சும் பிரம்மபுத்திரன் அபுதம் சாதகம் ஆத்து போட்டாரு ஆமா போய் சேரல்ல மணி பன்னெண்டு ஆயிட்டு அந்த கம்பகார்கள் பட்டி இருப்பாளே அரிசியும் அழுதானா சக்கரவர்த்தி குடும்பத்துல அரிசியம் இல்லாம போயிட்டு இருந்தா ஒண்ணு அழுதா அழுத குழந்தைகள் பட்டினியார்பாளையின் தான் சாப்பிடாம போயிட முடியும் இல்லையா குழந்தைகள் பட்டினியார்பாள அத்தாவுடைய அன்பு அத்தன் செஞ்சாலும் போராதும் கதறி இருக்காடா சாரியால் கதறினால் உள்ள போந்த பத்திரம் பிரியமனமா சூபதி அழிச்சிருந்து அந்த கும்பகாரனுக்கு போனாள் அம்மா உள்ள வந்து தெரியும் அம்மா பிட்சை கொண்டு வந்து ஒரு வயிற்றா பிட்சே நாளா என்ன நினைச்சுட்டு நம்மளை பாத்திரம் வாங்கிக்காம எங்கயோ ஒரு கடவுளுக்கு பாத்திரம் வாங்கி குழந்தைக்கு பிச்சம் முடிந்திருக்காங்க அதை அனுபவிக்கணுண்டா நான் சந்தோஷமா சொல்றேன்டா சொன்னாளா ரோராஜி சர்வே உங்க வாய்டு சொன்னா நடக்கணும் உடனே தெரியல கழிச்சு வந்தா ராத்திரி திருஷ்ட திருமணம் ரஸ்யமா வந்து கூட மேலிருக்கான் அப்போ பாண்டவா கேசிக்கிறான் திரௌபதி பாண்டவாழ் தெரிஞ்சு போச்சு அப்பாட்டப்பட்டு சந்தேகம் நம்ம ஒரு தத்துவம் இது பகவத் தத்துவம் இது இந்த ரகசியம் புரியாதுதான் தெரியும் பாண்டவார்த்தாய அவள் மனுஷி அல்ல தேவஸ்ரீ அவள் அங்கே இருந்து வந்திருக்காள் இந்த மானுசமானு இந்த நாராயணியா இருந்தாள் அவள் இந்த பேரு அவளுக்கு நல்ல பர்தா இல்லாம அந்த துக்கத்தினால பரமேஸ்வரனை ஆராதிச்சா பரமேஸ்வரன் மிருகா முகாலா வந்தாள் என்ன வேணும் நாள் பதி பதிகி பதிஞ்சேகி பதிந்தேகின் அஞ்சு தடவை கட்டி விட்டாளா தந்தேன்னு அஞ்சு தடவை கட்டதுனால அஞ்சு பக்தாவும் தரேன் உண்டாடா அதனால அவரு தூபியா வந்திருக்கா அஞ்சு பக்தாக்களையும் கல்யாணம் பண்ணி சாஸ்திர சம்மதம் அனுகிரகம் இருக்குது தெரியும் இந்த கல்யாண ரகசியத்துலேட்டாள் வியாசம் உடனே கல்யாணம் கல் உத்தர கணிதம் சட்ட சமாய பார்ப்புமன் ஜுவலித்தனிஷிஞ்சம யுசிஷிரம் மீஜய மாசத்திருஷ்ணபாணி தனைய மாச சேத பார்க் சுதந்திரிஷ் தோவி யம் நல்லா இருக்கும் குழந்தைகளோட இருக்கும் நிறைய வாரி வாரி வேத விக்கள் கொடுக்கணும் குறைச்சி குடுக்க கூடாது கல்யாணி கொடுக்கணும் கொடுக்குற குடும்பங்கள்லாம் நின்னத்தான் இருக்கா சுடிவா கல்யாணம் பண்ண பார்த்தேன் பெரிய வல்லி கங்காளம் நிறைய என்ன அதிர்ஷ்டம் அவா ஒரு பசங்க வெளியிட்டால் சந்தித்த ஒரு பசங்க நான் வெளியிட்டேன் தனியா தானம் கமிஷ்ட என்ன வயிற்றுதா பந்துவா அதுக்காக நான் சொல்றேன் அவர் என்ன சொல்ல சொல்ல சொல்லிருக்காரா அப்படி சொல்ல சொல்லவும் எந்தவாளை பத்தி சொன்னாலே ஒரு புஞ்சம் சந்தேகமே இல்லை அதனால ரொம்ப பேர் நல்லவாழ்வாள் ஸ்ரீவராக படம் மூர்த்தி அந்த மூர்த்தியை நினைச்சாலே மகாயுஜங்கள் பண்ண புண்ணியம் மூர்த்தி சுமரிச்சா ஸ்ரீவராக அவருக்கு அக்காளுடைய மல்லபடியா அவளுடைய ஏற்பாடா அந்த பாரதமான புண்ணியம் அதுக்கு வந்து ஒத்தாசி எல்லாம் ஒருத்தருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்க முடியாத ரீதியிலே சங்கரவஞ்சியம் விடுவார் எல்லாரும் அனுபவிக்கணும்னு அவளுடைய குடும்பத்துக்கும் பணம் காட்சி கிடைக்கணும் அசேபமா இருக்கணும் கல்யாணம் சொல்ல போறேன் சீக்கிரமா முடிச்சு போடுறேன் நாளைக்கு ராஜசூரிய மகா யானம் விஷயம் எல்லாரும் சுவாமி கோபால வந்து அம்மாவுடைய சவணத்தை எல்லாம் நம்ப போறாள் பட்டத்தையும் கேட்க போறான் குருவாயு பண்ண பார்த்து நாராயணத்தில் ராஜசூரியத்தை அவசியம் சிரமம் இல்ல அந்த பலம் கிடைக்குமா மகத்தான கஷமங்கள்லாம் உண்டாகும் நாளைக்கு அந்த சரித்திரம் நடுப்புற சொல்றேன் கதை முடிஞ்சு போயிடலா என்ன மேற்கதையை சொல்றதுனால இது முடிஞ்சு போச்சோம்னு நினைச்சு கூடாது நாளைக்கு ராஜசூரிய மகா யானம் பெரிய புண்ணியம் அகதான வயது வைபமும் அச்சுமா சொல்லிருக்கா ராஜசூரன் பண்றது காரணங்கள்லாம் சொல்ற ரஷ்யம் கேட்கணும் யாரு சொல்ற சத்திரம்னு சொல்லி ரிதத்தாலும் சொல்ற மந்திரம் அதே நாளைக்கு அதையும் சொல்றேன் நாளைக்கு விஷயம் எல்லாரும் கேட்கணும் இங்கே கிராமம் இந்த கிராமங்கள்ல சொல்ற ஊர் ரொம்ப போட்டமா இருக்கு மாதிரி ஆசி காலை பார்த்து பிரவச்சனம் பண்றது ஒரு பெரிய லாபம்னு அப்படின்னு நினைக்கிறேன் பல போயிட்டு இருக்கேன் டெல்லிக்கு வரணும்னு இன்னைக்கு இன்னொரு வந்துருக்கு நிர்பந்தமாக வரணும் அக்டோபர் மாதத்துலேருந்து அங்கே வந்து ரெண்டு மூணு மாதம் இருக்கணும்னு டெல்லியும் நினைச்சா பயமா இருக்கு இங்கே இருக்குது டெல்லியும் நாம இங்கே இருக்கோம் எல்லாம் போனதுன்னா ஏதோ முடியலாம் எல்லாம் இருந்தது போயிட்டு இருந்தோம் இன்னுமே எல்லாம் முடியாதுன்னு அதுலேயே மறுபடியும் வருத்தப்பட்டு எழுதியிருக்காது வரணும்னு இங்கே நிர்பந்தமாக எங்கே போனாலும் இந்த சந்தோஷம் தண்ணி இங்கே வந்து சொல் பிரவச்சனத்தினுடைய ஆனந்தம் தாமிரபதி நதியும் சாதிக்குள்ள அதிகாரமும் எல்லாரும் பிராமணா பிராமணால் முகும் சிவபூஜையாக ஆராயணும் அது அதில் ஏதோ இடங்கள்லாம் தாறுமாறா எத்தனையுமோ இருக்கும் அப்படி இல்லாம இல்லையே எல்லாரும் ஒத்துமையா எல்லாராத்தையும் பூஜை தெய்வம் பெரியலாம் பிள்ளைமாறுலாம் வந்தாலங்க ஆத்தனை பூஜை ஒரு ஒரு தெய்வ கிரமத்தை ரொட்டிக்குவோம் நல்லா இருக்கா மொத்தமாக இருக்கா அவள் நான் பெரிய சொல்லப்படாது அப்படிலாம் வந்து அப்படிலாம் அங்கே எதுவும் தெரியுது சொன்னா எந்த காரியமாக வாழ்க்கிறோம் சிவாச்சினா பண்ணி பட்டணத்தில் சிவாச்சிதான் அவர்ல ஏதோ பேச்சு வரும்போது எனக்கு கூட்டம் தெரிஞ்ச உடனே உடனே வாழ்க்கிறோம் து கொஞ்சம் இருக்க வேண்டாம என்ன பண்ணால் என்ன கணக்கு நாலு பேர் என்னங்கலமா நிறைய வேத வித்து கூப்பிடுங்க வேண்டாமா இன்னைக்குதான் போகணும் ய்ய சாது தானியர் தான் கல்யாணம் மணிக்கத்தில் பூர்வம் நாள் பின்னாடி வேதமிச்சிருக்கிறதுல நானம் மண்ணியாவா ஆசீர்வாதம் கல்யாணம் பண்ணாணி பூமியர் கூட இருந்து விதிவத்தா மந்திரங்கள் நான் சொல்லி அர்நீர் ஹோமானுடனே பாணிகிரணம் பண்ணிண்டாளாம் பாணிம் பாணிதி சப்தபதி ஆனா தான் ஹிந்து இன்னைக்கும் வந்து உருக்காது இப்ப சக்கங்கள்லாம் மாறி இருக்கும் எனவே தெரியாது நம்ம ஹிந்துளா அப்படிதான் சப்தபதி ஆகணும்னா தான் விவாகம் நடக்கும் பூச்சியாகும் ஹசீர சப்தபதி ஒவ்வொரு மந்திரமும் தம்பதிகளுக்கு கூடத்தை வந்துருக்கு நல்லா நன்னா புரிஞ்சுக்கணும் நாலா நாட்டு ராத்திரி ஒழி காலம் பண்றது ஒரு ஹோம ஹோமே இருக்கிற கட்ட ரேகமான ரேகம் கொண்டு போடும் அதுக்காக அந்த ரேகை அழியதுக்காக ஒழிய காலம் பண்ணணும் சுற்றிதான் ஒரு நாள் கல்யாணத்துல பன்னெண்டு மணி ஒரு கல்யாணத்துக்கு பிரார்த்தி வழி இருக்கா ஒன்னும் சொல்ல வாழ்க்க இருக்கிற கமத காட்டா சம்பந்திகள் படுத்துற பாட்ட பாத்தா ஒரு நாள் வாழ் ஊர் கம்ஜாபூர் மசியன் அக்னி பிராய்ச்சி ஸ்வந்தே பிராயஷ்ரசி ரேம் பதினீ தனூ பிரஜா ாலும்கவான் அவா தம்பத்தே அவனு கம் என்ன அவங்கிறம்களை பார்க்கிறவங்க நமக்கே நான் பண்ணி சொல்ல பயமா இருக்கு காபிகிட்ட வாங்கி பாலும் சொல்த்து இட்லி கூட்டும் ஆரி பூச்சோன்னு வர சொல்றேன் ஒரு பேரு கட்சி ஆறாமல் இருக்குமா இட்லி பானையில் உட்காச்சிச்சுன்னா அவனுக்கு மேலேயே வாரம் போது நீ என்னவா பண்ண முடியும் ஒன்னாத்துக்காக படுத்துற பாட்டை பார்த்தா நீ எப்பா பண்ணது போடுண்டானு சொல்ல முடியாது நமக்கெல்லாம் கூட சொல்லி போடுது ஆனால் நாங்கள்லாம் நாலு தான் பண்றது கல்யாணங்களை தான் பண்ணி போடுறது எப்படி பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி எப்படி பண்ண போறாடோ காலத்துல ஒன்றும் நம்ம தைரியமாக சொல்ல முடியல இருக்கும் என்னமா இருக்குன்னு ஒன்றும் சொல்ல முடியல அவரு அஸ்வதமான பிரபு அவனை அவன் கையொடவே மாட்டான் உடனே அந்தரிக்கேந்து புஷ்பத்த தேவதன் கூட்டி ஆனான் யுமே பரஸ் ஜதாஸ்தேரம் பிரமித்த உத்தரஞ்சபேதிதரா ஒரு நிமித்தம் ஏற்பட்டா இந்த மந்திரத்தை சொல்லுவோம் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க ஊத்தரா அதுவே அமங்கலமாச்சே என்ன பண்றது நினைச்சு கடன் இங்கே அடங்கி போச்சு முதலா வச்சு கொடுக்குற அப்படி வருது அது மாதிரி ஆயிடுறா போல அப்படி அப்படியே உபாத்யாயம் ஆத்தியான கப்பு கப்பு ஞாபகம் வரும் அது எப்பவும் கல்யாணத்துல சொல்ல வந்துடும் அது இப்போ ஞாபகம் வர்றதுனா நம்ம நாள் கேட்கும் மந்திரத்தை சொல்லணும்னா் யாராவது ஜலம் வரலாமா எந்தவா வரும் நாள் ஒரு கழுவி சொன்னூர் வயசு பாக்கியம் அந்த பொண்ணுனுடைய பாக்கியம் பொண்ணுடைய அம்மா உடைய அம்மா இருப்பாள் வெற்றிமானது என்னத்துக்கு அந்த அம்மா அவளுக்கு தெரியுமா இந்த கஷ்டம் அவன் என்னத்த கண்டா அவன்ல வந்து ஊர் குழந்தை போட்டவனவன் எல்லாரையும் இருக்கிற வாழ்க்கையே சாதம் இல்லைன்னு சொல்ற காலம் இதுதான் அப்படி ஆறு கண்டலையாக ஜலம் வந்தா இந்த மந்திரத்தை சொல்லிவிடாது ஜலம் விடக்கூடாதுன்னு அப்படி எல்லாம் பிரார்த்தனை இந்த மந்திரங்கள்லாம் நல்லா பையன்கள் சொல்லணும் மந்திரமே சொல்ல மாட்டேங்களா பையன் சொல்றாங்க என்ன தோன்றது நிமோ கல்யாணம் கூட மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி போனான்னு தோன்று சட்டம் இல்ல அதுதான் சட்டம் தோணும் கல்யாணம் பண்ணி மந்திரத்தை நல்லா சொல்லணும் விடாம சொல்லுவாங்க அவரால சொல்ல முடியாது ஒரு மந்திரத்தை விட்டு இன்னொரு மந்திரத்துக்கு விட்டு ஆக முடியாது அதனால அவ இன்னும் விடுறது இல்லை நீ ஜபிக்க புரிக்கணும்புத்தூலி பண்ணிண்டா மறுநாளைக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஆறுதல் வந்து இந்த கல்யாணத்தை பத்தி தவறா பேசாருங்கோ இந்த ஒரு ஆச்சரியத்தை பார்த்து ஏழாம் நாள் என்ன யுவதியாய் அத்வள் கண்ணிக்கு ஆயிட்டால் தேவரு வந்து அமானுஷமான விவாகம் சம்பத்த காட்டினாளாம் அந்த கல்யாண கோலத்துல மண்டபத்துல வந்து என்ன நாள் மகானுமா தினகதேஹி பபூவ கன்னியைவதே கதே ஹனி ஒரு நாளும் பாணிகிரண காலத்துல கன்னிக்கு ஆராளாம் பாணி கிரகணுடனே யூவரத்தோட பிரகாசிக்கிறாளாம் மறுநாளைக்கு மறுபடியும் கண்ணிக்கு ஆகிறாளாம் வந்து சொன்ன பிறகுதான் புரிஞ்சு பகவத் அனுகிரகம் சாதுக்கு பிரசாதம் இதனால பாண்டவாடு அஞ்சு பேருன்னு விவாகம் பண்ணிட்டு கல்யாண கோலத்தோட பிரகாசிச்சு குந்தி போய் நமஸ்காரம் பண்ணதே குந்தி ஆசீர்வாதம் பண்ணினாலாம் என்ன நான் எப்படி பண்ணினா குந்தி வாக்காள ஆசிர்வாதம் பண்றேன் அதனால ாராயணே லட்சுமித் எப்படி நாராயணத்துல மகாலட்சுமி இருந்தாலும் அப்படி பர்தா கடத்துல இருக்கணும் சிரையாய் வல்லபையாய் அன்போட கூட பர்தா கடத்திலே அப்படி இருக்கணும் ஜீவசூர் வீர சூன்வித உனக்கு பொறக்கிற குழந்தை ஜீவனோடு குறக்கணும் மகாவீரனாக இருக்கணும் சமன்விதையா இருக்கணும் மாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலும் சந்தபத் சௌபாகத்தோடு இருக்கணும் யஜ பத்னியா யாகத்துல வீட்சை அறியணும் நீ பத்னியா போய் அமரணும் எனக்கு பூஜை அன்னதானம் விவாஹம் எல்லாம் அனுகிரகம் பண்ண இந்த கல்யாணம் சொன்னவாள் காட்டவாள் சொல்லுங்க நித்யஸ்ரீ நித்திய மங்களம் நித்யஸ்ரீ சமத்தியம் நித்யோத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் நித்யோத் நித்திய மங்களத்தோட பிரகாஷிப்பாள் அனுகிரித்திரம் இத்தனை பக்தா நம்ம எல்லோருக்கும் சர்வேஸ்வரம் சகலமங்கலையும் குடுத்து லட்சியா பிராப்திக்கிறேன் நடத்தி வைக்கிற ஐக்கியம் வந்து வேதம் கிட்டும் அந்த பிரபு கூட இருந்து நடத்தல மகாக்கியம் அப்படிப்பட்ட அதில சத்திரமும் சொல்றேன் மகாமந்திரம் அதுவும் நாளைக்கு நடக்கும் எல்லாரும் வந்து அலி கிரிநேதி விஷவினோதி நந்தி ருஞ்சய நோதினாதி விஷ்ணு விதின விஷ்ணுனு பகவதி சிதி கீழ குடும்பி பூரி குடும்பி பூரி ருத்தை ஜ ஜ மயிா சு பிணி ஜைரே சுரவர வர்ஷிணி துர்ம தர்ஷிணி துர்முக வர்ஷிணி ஹர்ஷதே ரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி கில்பிஷ மோகிணி ஃபோஷர்த்தி ரோஷிணி ஜிஜி சுத ரோஷிணி ஜ மதுசூர மயிராசுரிம் ஜபபத்ஜி ஜைரது மயி ஜம் பதம் பகதம் பியவாசி ஆசரத்தேகரீ ரோமணி துங்கிமால ஜே மது மசுரே மது கைதபஞ்ஜினி கைட்டபஞ்சி நசரத்தை ஜய ஜயஹ மயி சாசுரமர்ச்சி ரமியக வச்சி ஜஞ்ச ரு மயி கு மங்கள மம்புஜ வாஜி மங்களுகே மதிமாரி மஞ்சு பாஷிணி மன்மதா ததினோதரே முனி ஜன பாலி மௌ மாலி சுட வர்ஷிணி சாது ரு ஜய ஜயுத நோகி மோத வேதாலி வேதனு செம விருந்த சமசி தாசியம் நந்த குர நந்த சுந்த நந்தம் கூட்டணி ஜகி தல வதித்தம் பத புர நிமித்துதே ஜீவனஸ்மீதேகாந்தீசருய <laughs> <laughs> வேதம் எத சொ அதான்தத்தில வேதத்திலிருந்து சர்மத்தை அறிய முடியுமா சமுத்திரத்தில இருந்து ரசனத்தை எடுத்து நகையா பண்ணி போட்டுக்க முடியுமா கோலாரில இருந்து தங்கத்தை எடுத்து ஆபரணமா பண்ணி போட்டுக்க முடியுமோ அது யாரோ சூக் தெரிஞ்சவன் கோலாரில் இருக்கிற மண்ணல்லாட்டியும் எடுத்து திராவிடத்தை விட்டு அதை பிரிச்சு எடுத்து தங்க கட்டியா பண்ணி அது கடையில வந்து அதை வாசிச்சு பண்ணி ஆபரணமா பண்ணி வச்சா நாம் திருமங்கலத்தை கல்யாண தர்மம் வந்து கழுத்துல ஆபரணமா போடலாம் அது மாதிரி வேதத்தில் இருக்கிற தர்மத்தை நடத்தி காட்டினாள் அது ரிஷிகள் எழுதி வைச்சாள் ரிஷிகள் எழுதின ஸ்மிருதிக்கு அவ அனுஷ்டிச்சு அதனால க்ஷேமத்தை அடைஞ்சோம் என்பதையும் எழுதினது புராணங்கள் எல்லாம் இந்த நடந்தது பகவான் அந்த காரியம் பதினாலுன்னு பகவான் பண்ணின காரியம் மகான்கள் பண்ண காரியம் இதுகளை சொன்னது சமஸ்தர்மையும் சொன்ன கிரந்தம் இத்திஹாசம் மகேதிஹாசம் எல்லா தர்மம் சொன்ன கிரந்தம் இதுன்னா மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம் இது இல்லாத தர்மமே இல்லை அப்படி பகவான் அவதாரம் பண்ணி பல அவதாரங்கள் பண்ணியிருந்த பொழுதிலும் நமக்கு சமீபத்தில் இருந்தது கிருஷ்ணாவதாரம் ஐயாயிரத்தி லட்சம் வருஷம் தான் ஆச்சு சுவாமி வைகுண்டம் போய் அந்த பிரபு அனுகிரகம் பண்ணின சரித்திரம் பாண்ட தெய்வபலமும் தர்மபலமும் பிரம்மாவுடைய அனுகிரகமும் இருந்தது அதனால அவன் நல்லா இருந்தான் பாண்டவ குடும்பத்துக்கு வந்த ஆபத்தெல்லாம் நீங்கிட்டு அதுக்கு என்ன காரணம்னா நூறு பேரு காரணம் நாள் கிருஷ்ணோ பிரம்ம பிரம்மணா பரமாத்மா கோபாலன் ஒரு காரணம் வேதம் ஒரு காரணம் பிரம்மணான் ஒரு காரணம் சொன்னாள் பிரம்மணு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவானா தர்மபுரத்துக்கு அவர் காட்டுக்கு பரம்பு போனது எல்லாம் கதறி நாளா நாங்கள் என்ன பண்ணுவோம் பண்ண முடியுமா உபாசனம் பண்ண முடியுமா சந்தாந்தனம் பண்ண முடியுமா துரியோசனை என்ன கொண்டு வரோம் என்ன பண்ணுவனும் எங்களை என்ன பண்ணிவிடுவோம் அழுதாளா தர்மபுத்தும் அவன் சொல்லிட்டு போனால் சாதுக்கள் மனசுக்கு கலங்காரம் ராஜ்ய போயிட்டாங்க தர்மபுத்திர மட்டும் அந்த காட்டுல போய் கஷ்டப்படுற போது ஒரு தடவை போய் அவரை பார்க்க முடியாது அப்ப சொல்ற போதும் மகன்களும் நல்லா இருப்பேன் அவர் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா அவன் தப்பு பண்ணி காட்டுலோஹன காட்டுல போய் வசிக்கிற பொழுது திரௌபதி கண் கலங்கணம் பாண்டவா கண் கலங்கனா என்ன பண்ண யாத்திரைன்னு பசுக்களை போய் பூஜை கொண்டது ஒரு பெரிய உற்சவம்னு இவா இருக்கிற இடத்துல கூபிட்டு தூரம் காதல விழுற இடத்துல போய் ஒரு பெரிய அரவணையை சிருஷ்டி பண்ணி அங்க கானம் கனம் கச்சேரி இதெல்லாம் காதல விழனும் திரௌபதி காதல பாண்டவாட்டு போய் அழனும் நம்ம பங்காளி நான் இருக்கே நாம பரதேஷன் அவருக்கு இதெல்லாம் முடிவு எதிர போய் இதெல்லாம் ஆடம்பரங்கள் எதிர போய் முடியும் தெரியும் அவரது கொண்டும் கலங்கல்ல கச்சேரி நடந்து தேவலோகத்திலிருந்து இந்திரா கட்டி தூக்கி வர சொல்லிவிட்டான் தேவலோகத்துக்கு என்ன பண்ணினோனுடைய பத்னி பானுபட்சி பிரபதிகள் ஆயிரக்கணக்கான சமூகத்த போய் அழுதான என்ன சொன்னான் அனந்தபட்டம்னு ஒரு மகாகவிருகான் இந்த பாரத சங்கிர இந்த சாரத்தை எடுத்து எழுதின இத்தனைகளுக்கு புத்திசக்தி அடிக்கும் சமயத்துக்கு சொன்னான தேவராதம் மனதலே நேர்வினா உங்க சரணார்கு தரிசனம் பண்ணமுன்னு உங்க பிராதான துரியோசனம் வந்தான் பத்னிகளான எங்களோட வந்தான் வந்த இடத்துல ஒரு பாபி பின்பாட்டு பாடுறோம் கட்டி தூக்கி போயிட்டான் பாப கஷ்ட காயபோ திபிஷலா தேவர்களுக்கு பின்புறத்துல பாடுறவன் கட்சி தூங்கிட்டு போறான் உங்க பிராதாவே நாளாம் சந்திரும் தவ பாதமூல மதுனா தேவ பிராத்தமாக மனதலே தோல்வி ஒரு தப்பும் துரியோசனம் பண்ணல அப்படி இருக்கும்போது கட்சி தூங்கி வரான் உங்க பிராதாவே நாளாம் உடனே பீமனியும் அர்ஜுனையும் பாத்தாராம் தர்மபுத்திர அவளுக்கு தெரியும் இந்த பொண்ணுகள்லாம் வந்து சொன்னதே வர போய் அடிச்சு வாரன்னு சொல்லுவார்னு ரெண்டு பேரும் போனா அப்படி ஒண்ணு குடும்பத்துல யாராவது சாதுக்குள் வருவா யாச்சகத்துக்கு அப்பா சாவியை கொண்டு வர சொல்லுவாரு சாவி எடுத்து கொடுவோம் பேசாம இங்கேயாவது திருச்சி கூடுவானே இந்த பணம் காய்ச்சி சாது குடும்பப்படாது அப்படி யாராவது ஒரு ஒரு அண்ணா ஒரு ஆத்தில இருக்கிற வழக்கம் மெட்ராஸ்ல எல்லாம் சில சில அப்படி இருப்பாள் எல்லாரும் ஒத்துமையா தர்மம் பண்ற குடும்பமா இருந்தா அதான் குடும்பம் வந்திருக்காள் ரெண்டு பேரும் அந்தம பண்ணுவாள் அவ பண்றது கூட ஆச்சரியம் இல்ல அவ பத்தினியிடம் எப்படி நாங்கள் ஆத்துல ஈஸ்வரனா நினைக்கிறது எத்தனையோ ஐஸ்வர்யத்தை ஏராளமா கொடுத்துருக்காள் வாழ்க்கைக்கு அதை நினைச்சு பூஜிக்கிறது இங்க வந்திருக்காள் புத்தாளத்துல வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பேசிட்டு சௌக்கியமா கொஞ்சம் நாளைக்கு கவலை இல்லாமல் இருக்கும்னு சித்தத்துக்கு ரொம்ப வேலையை வாளுக்கு நானே சொல்றதுன்னு ரொம்ப மனசுக்கு வேலையை கொடுக்காதுங்க அவ பாந்தராஜன்னு பிராமண பக்தி உள்ளவரு அவரும் லட்சுமி காந்தம் எங்களை எல்லாம் இருக்கு டெல்லியில காரில் விஷமான பரமமித்ரம் அவங்க கடைக்கு வந்திருக்காரு ஒற்றுமையான குடும்பத்துல அண்ணா தம்பி பிள்ளை தோபனா பத்னி அப்படி தர்மம் குடும்பம் தான் குடும்பம் அது சில குடும்பங்கள்ல அப்படி இருக்காது எல்லாம் மாறுதலா இருக்கும் அப்படி எல்லாம் மாறி போயிடும் என்னான்னு அவ வந்து சொன்னாலே காதல விழுந்துதான் விழுந்து அதனால போறான் உடனே சொன்னார் பாரதத்துல யார் சார் என்ன சொன்னார் தர்ம புத்தம் ோ பயம் பஞ்சை பரத்யார் யாராவது நம்ம குடும்பத்தை வந்து விருத்தாரேயான அப்போ பீமா அர்ஜுனா நான் மூன்று பேர் அண்ணன் தம்பி நினைக்காதே நூத்தஞ்சு பேர்கள் நினைக்கிறேன் வேறு தேசத்திலிருந்து நம்ம குடும்பத்தை விருத்தா அப்ப நான் நூத்தஞ்சு பேரு அண்ணன் தம்பி நீரும் அண்ணன் தம்பி துரியோசனும் வாழ வாழ்வு தெரியாதான் தான் நமக்குள்ள மனஸ்தாபம் வந்தா அப்ப நாம் நூறுவா நான் வஞ்சிவா நூறு காட்டான் என்ன குழக்கத்தை உள்ள காலக்கூட்ட விஷத்தை வச்சு கொடுத்து சித்வாமி பத்ர என்ன விஷம் குடுத்து கங்கே தள்ளிய வந்தானே அவனை கட்டி தூக்கிட்டு போறதுக்கு நீத்தப்படலாமான்னு தரிசஷ்டி பூர்ணமா சஷ்டி அதுக்கு நான் சங்கல்பம் பண்ணிவிட்டேன் பவித்ரம் போட்டு விட்டேன் இந்த பவித்ரத்தை அவுத்தறிஞ்சுட்டு ஈஷ்டி விட்டு இப்ப நான் போகட்டும் நீ போற யாரா அர்ஜுனோட உடனே அண்ணாவுக்கு இதுக்கு மேல தாபம் மறுபடியா நான் பண்ண முடியாது போகணும்னு சிபார் தூளை கட்டி வச்சிருக்கான் கையத்த போட்டு உடனே அவுத்து விட்டு சொன்னா தூண்ல இருந்து அவுத்து விட்டா உடம்புல கட்டின கட்ட எல்லாம் எல்லாத்தையும் அவுக்கறேன்னா அர்ஜுனன் ஜீவன் ரகசியமா கொண்டு அவுக்காதே என்ன நீங்க என்ன சொல்றீங்களோட்டு பையன் ரெண்டு மணி கடற்கட்டமே கட்டலே ஜட்ஜிக்கு இஷ்டம் இல்லையாக்கே கோர்ட்டு கலையர மட்டும் காவலும்பு இஷ்டம் இல்லையா ராத்திரி ஒன்பது மணி மட்டும் கோர்ட்டு கொண்டு அவருக்கு வண்டி இருந்து அவன் ஏதாவது கோட்டு தலை மட்டும் காவல பதினோரு மணிக்கு தீர்ப்பு தலை வரைக்கும் போடுவாருனே காரில அவனையும் காபிஜா சொல்லி அது மாதிரி அனுபவமா பிரசாதம் இருந்துட்டா எத்தனையோ நாள் அனுபவிக்க வேண்டியது சீக்கிரமா அனுபவிக்க முடியாது அனுபவிச்சா தானே போகும் கேட்டார் அதுக்கு அனுபவம் சார்ந்தா புதுகி போய்டும் ஈஸ்வர பிரசாதம் இருந்தா பிராரத் தான் அனுபவிக்க நான் பரம்பிட்டு வரும்போது ஜலம் விட்டாள் நீட்டியோன்னு கரெக்டா பாரதத்திலே நினைக்கலாம் பிரிவாளே அவளுடைய பிரசாதம் என்ன பண்ணும் நமக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுக்கிறதுக்காக கழுவுண்டாய் அதுக்காக போகணும் சௌக்கியமா போகாதுங்கிற போல இல்லை இது பாபம் இல்லாத வாழ்க்கை அது புண்ணியமா குவிஞ்சு போய்டும் இருக்கா அப்படிப்பட்ட பெரிய மகேதிகாசம் பெரிய சம்ம கோஷம் ராஜசூரிய மகாயாக தர்மபுத்தர் பண்றதுக்கு என்ன காரணம் நாரத சுவாமி தேவலோகம் போயிருந்தாள் தேவலோகத்துல போன இடத்துல ஹரிச்சந்திரனை பார்த்தானா ஹரிச்சந்திரனுக்கு தனியான பெருமையான் இந்திரன் தனியா ஆசனம் குடிச்சு பூஜை பண்றாங்க எத்தனையோ ராஜாக்கள் சொர்க்கம் வந்திருக்காள் அப்படி இருக்கிற போது ஹரிச்சந்திரனை தனியா உட்காத்தி வச்சு பூஜையான் அது என்னத்திராலேன்னு தர்மபுத்தர் காத்துல ஹரிஷந்திரனுக்கு தனியான சிறப்பானே தேவலோகத்திலே ரிஷந்திரோமே கே சபையைந்திர மகாத்மன கதிதபயி தேந்திரமனசபரிஷந்திரனுக்கு தனியான சிறப்பு எதிராலே என்று कि स्पर्धते स्पर्धते सुमहबा अमर इंद्र उन्नम पर इवन का हरीश्चंद्र ने काटू இது என்னத்தினாலே இவ்வளவு பெருமை இவ்வளவு பெருமை வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டாள் அப்ப நாரதர் வந்து சொன்னாள் தர்மபுத்திர இது மாதிரி ஹரிஷந்திரன் பரம பெருமையா இருக்கான்னு உங்க அப்பா பாண்டுவையும் அங்க பாத்தேன்னு சொன்னாளாம் தேவலோகத்திலே அப்பாவும் பார்த்தேலான்னு கேட்டார் தர்மபுத்திரன் பார்த்தது மட்டும் போய் நான் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லு இன்னும் இன்னும் சமாச்சாரம் சொல்லி நினைச்சிருக்காருன்னு நாரதவர் சொல்லிவிட்டாள் பரலோகம் போனா கூட பித்திருக்கள் நம்ம பத்தி மறக்க மாட்டாளா பித்திருலோக்சவேதா கசம் வாபி சார்ஷ்ட கடம் வாபி சந்தப்ப பாத்தேன்னே பித்திருலோக்கத்துல தேவலோகத்துக்கு எங்க அப்பாவும் வந்தாளா பித்ருலோகத்துல இருந்து நீங்க பார்த்து பேசினோது என்ன சொன்னாள் என்ன அப்பா எனக்கு சொன்னாலோ அத சொல்லும் சொல்லிருக்காள் உனக்கு தேவலோகத்துல போனேன் உங்க அப்பாவை பார்த்தேன் சமாச்சாரம் சொல்லிருக்காள் அதே உடம்பு பறக்குறதான் சமூகத்தில அப்பா என்ன சொன்னாள்னு நாம் ஏதோ தெரியாதனமா சாதம் பண்றோம்னு நினைச்சிருந்தோன் நாஸ்திகனா இருக்கிறவன் நாம் இங்க பண்றது பித்ருக்கள் அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள் மேல பீஷ்ம சரித்திரத்துல வர போறது நமஸ்காரம் பண்ண போறாள் படுத்துக்கு போற போது ஒரு பெரிய ஆபத் காலத்துல பித்ருக்களுக்கு நமஸ்கரிச்சப்தான் நான் ஸ்ராகம் பண்றேன் நீங்களா இந்த ஊர்ல இருந்தா எனக்கு ஒரு கவலை வந்தா நீங்க நீக்க மாட்டேங்களா பரலோகத்துல இருந்து இப்ப வந்திருக்கிற கவலை எனக்கு நீங்கமா நீங்காதாங்க சொப்பனத்தை வந்து சொல்லணும் நாள் மணிக்கு பித்ருக்கள் வந்து உனக்கு ஜெயம் உன் கவலை காலம்ல நீங்கி போய்ட்டு போறதுன்னு காலையில உதயமானதை நீங்கி போச்சோம் பீஷ்மருக்கு நினர் பண்றவாளம் கூட பண்ணுவேன்னு அவனை பார்த்து நீ ரஜப்படாதே எல்லாத்துக்கும் தான் விபூத்திட்டு பிரியாசம் பண்றாங்க கல்யாணம் பண்ணிட்டா பிரியாசம் பண்றாருக்கா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா இது விவேகத்தாலதான் நாம் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிக்கணும் அங்க புனையிலே அப்பா என்ன சொன்னாலும் எனக்கு சமாச்சாரம் அதை சொல்லணும் என்று நம்ம புத்திரன் ஆறுதல பார்த்து கேட்கிறாள் தபசாய தபசாயே தீரேணம் சமசாத்திய ஸ்ரீமந்தோபாந்தி நித்தியத தபு பண்ணி தீவிரமான தபஸ் மகான்கள் எல்லாம் சொர்க்கத்துல போய் பிரகாசிக்கிறாள் தபாய புண்ணா பண்ணினம் போகலாம் ஆனாலும் இந்திரன போல வழங்குறதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு அது பண்ணினாதான் இந்திரன போல அங்க பிரகாசிக்கலாம் இவனா எத்தனையோ பேரும் சேமிக்கு போறான் அமெரிக்கா போறான் போயிட்டு வரான் அது மாதிரி போயிட்டு வந்து விடலாம் இந்த புண்ணிய கர்மாவனால போயிடலாம் யாராரு தபெல்லாம் பண்றாலோ காமியமான சில யஜ்ஞங்கள் சொல்லிருக்காள் அதை பண்ணினாலும் சொர்க்கம் சொல்லியிருக்காள் அதை பண்ணிதாலும் சொர்க்கம் கிடைச்சிடும் இந்திரனோட கூட சமான ஆதாரத்துல உட்காரணும் பூஜையை அடையணும்னா அதுக்கு தனி சிறப்பு தனியான கர்மா அதனாலதான் அடையலாம் என்று சொல்வதற்காக தேவலோகம் போறதுக்கு எருபு சாதனம் கரத்த முதல்ல சொன்னாள் அப்பா என்ன சொல்ல சொன்னால் தெரியுமா தர்மபுத்தர பார்த்து ஹரிஷந்திரனை இந்திரன் வந்து போய் அழிச்சுன்னு வந்து ஆசனத்துல தன்னோட உட்கார சொல்லி பூஜை பண்ணி தான் ஷாபிட்ற அமிர்தத்தை கொடுத்து பொண்ணாட போச்சு பூஜை பண்ணி அப்படி பண்றான் அதை பார்த்தாள் உங்க அப்பா என் குழந்தையும் இந்திரன் அப்படி பண்ணணும் ஹரிஷ்ந்திரன் இப்படி பண்ணுவதற்கு என்ன காரணம்னா அவன் ராஜசூயம் மகாயாகம் பண்ணான் அந்த யாகம் பண்ணவால இந்திரன் இப்படி பண்ணணும்னு சட்டம் இருக்கான் அதனால என் குழந்தை தர்மபுத்திரனும் இது மாதிரி பண்ணணும் நீங்க மனுஷலோகம் போனா என் குழந்தை நான் சொன்னேன்னு சொல்லி ராஜசூயம் பண்ண சொல்லணும் ராஜசூயம் பண்ணினா என் குழந்தைக்கு மட்டும் இந்த பெருமை இல்லை ராஜசூயம் பண்ணவருடைய அப்பான்னு எனக்குன்னு இந்த பெருமை உண்டா அந்த பெருமையும் நான் அடையணும் ஆடா விஞ்ஞாயமானுஷம் லோகம் அப்பா என்ன நமஸ்காரம் பண்ணி நீங்க பூரோகம் போறா போல இருக்கே போனா என் குழந்தைய கண்டா இத போய் சொல்லணும்னு சொல்லி சொன்னாராம் அஹரஸ்வேதி உத்தமமான மகாயஜத்தை நாம் பண்ண சொன்னேன் நீ குழந்தை நடத்துல சுரணும் ஹரிச்சந்திரன் பண்ணி அவன் அடைஞ்ச பெருமையை நான் பார்த்தேன் அந்த புத்தேஹம் ஹரிச்சந்திரவதாதி திரும்பி வராமல் இந்திரலோகத்திலே பூஜை அடைஞ்சி ராஜசூய இருக்கலாமா என்ன யஜ்ஜங்கள் பித்திருக்கெல்லாம் உண்டு நிச்சய பித்திருக்கள்னா எல்லாருக்கும் போதும் என்ன யஜ்ஜம்ங்கறதே மேல சொல்ல போறா தர்மபுத்தரே அது ஏதோ ஒத்துருக்காக அல்ல எப்படி ஒத்துருக்காக இல்லையோ அது மாதிரி நம்மாத்துக்குள்ள இருக்கிற சுவாமி பூஜை பண்ணா கூட நம்ம பிரார்த்திக்கிற போது உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் ஒரு ஆலயம் அது எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக பிரார்த்திக்கிற இடம் அது மாதிரி யஜ்ஞம் அந்த யஜ்ஜம் பண்ணினவனுடைய பிதாரு காலையில் ராஜசூயம் பண்ண